மங்கையற்கரசியார் புராணம் மங்கையர்க்கு தனி எங்கள் தெய்வம் பலவரே திருக்குலக் கொழுந்து வடக்கை மானி செங்கமல திருவடந்தை கன்னி நாடாள் செருகுலப்பழிதீர்த்த தெய்வப்பா ஏங்கள் பிரண்பயர்வோம் அருளினாலே இருந்தமிழ்நாடு உற்ற இடர் நீக்கி தங்கள் பொங்கொழி வெள் திருநீர் பரப்பினார் கடல் எம்மாள் போற்றல மேசுரே சூழாமணியாம் புகழி வேந்தர் போனகானும் பொழிந்த புனித வாக்கால் தேசுடைய பாடல் பெரும் தவத்தினாரை தெப்புவதியாமென்னறிந்த தென்னர்கோமார் பாசில் குகழ் நெடுமாறல் தனக்கு தெவ வழி துணையாய் நெடுங்காலம் வந்தீ பின்னையே ஆசில் நரி அவரோடும் கூட ஈசர அடிநிழற் கீழ் அமர்ந்திருக்க அருளும் பெற்றாரன்றும் பருளாளும் பிழையா தெய்வப் பொன்னி வளம் பலவர் குலம் பெருக்கும் தங்கள் திருநாடு போச்செழியர் தன்னல்க நாடு சீர் விளங்கும் செய்ய சீரடிகள் போற்றி ஒரு நாடு நன் செயலில் வாழுவாது குடை கீழும் கோவணமும் மெய்து நல்கும் பெருநாமச்சாலியர் தம் குலத்தில் வந்த பெருந்தகையார் நேசரு திறம் ஆனால் அருமையாக அந்த பெருமாட்டியை நமக்கு விளக்கி காட்டுகிறார் காரணம் வரலாறு நம்ம ஞானசமுதிர வரலாற்றிலேயே படித்தது அதனால் அதை அப்படியே திரட்டி தந்து விட்டாரி மங்கையற்கு தனியரசி இந்த மங்கையர் குலத்திற்கெல்லாம் தனி ஒப்பற்ற அரசின்னு அர்த்தம் தனி என்பதற்கு தனித்த என்ற பொருள் உண்டு ஒப்பற்றங்கிற பொருள் உண்டு இங்கே ஒப்பற்ற ஒப்பற்ற தலை எங்கள் தெய்வம் ஜெயிக்கிறார் தம்மையோடு உடப்படுத்திக் கொண்டு எங்களுடைய தெய்வம் என்று சொல்கிறார் எங்கள் தெய்வம் அந்த அம்மா எங்கே தோன்றினார்கள் வள வர்த்திரு குல பொழுந்து சோழ நாட்டு பொண்ணு நம்ம சோழ நாட்டு பெண்ணாக இருந்தவள் வளை கை மாணி அருமையான கையெல்லாம் வளையல் அணிந்திருக்கிற நல்ல சிறந்த பெண் செங்கமல திருமடந்தை இலக்குமியை பார்த்தா அந்த அம்மாவை பார்க்க அம்மாவை பார்த்தா லட்சுமியை பார்க்க திருமடந்தை சுவாமி எங்க வாழ்க்கப்பட்டது வாழ்க்கைப்பட்டது எங்கேங்கறது வாக்கப்பட்டதுன்னு சொல்லிவிடுவோம் பொண்ணு எங்க வாக்கப்பட்டதுங்க அப்படின்னா வாக்கப்பட்டதுன்னா எங்க வாழ்க்கைப்பட்ட இடம் வாழ்க்கையிலே சென்ற இடம் எங்க கேட்டா அது பூந்த இடம் அர்த்தம் இல்லீங்களா ஆகிய பிறந்த இடம் சோழ நாடு ஆனா பூந்த இடம் கேட்டா கன்னி நாடாள் கன்னி நாடுன்னா தென்னுகுல பழி தீர்த்த தெய்வப்பாவை அருமை அருமை இதெல்லாம் திருக்குறள் அப்படியே வல்ல வராம எப்படி இருக்கு ஒரு பெண் எப்படி இருக்கும் கேட்டா தற்காத்து தக்கம்தான் தேனி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் இது நான் டைப்பு சொல்றது ஒரு பெண் அறிகிற யாரு திருவள்ளுவர் அந்த பெண்ண தற்காத்து தற்கொண்டான் பேணி தை சார்ந்த சொற்காத்து சோர் விழா அருமை குரல் அல்ல அருமை குரல் தற்காத்துன்னு சொன்னவுடனே என்ன பொருள் எழுதலாம் பாருங்கயா அந்த காலத்திலேயே தற்காத்து கொள்ளனும் ஏன்னு கேட்டீங்கன்னா எவனால வந்து கற்பழிப்பான் போவாங்க தட்டி வைத்துக் மப்புலா இந்த ஜென்மத்தையும் திருக்குறளுக்கு தற்காத்து போட்டிருக்கேன் கருப்பினால் தன்னை காதை சிவ இங்க இருந்து கம்பேர போகணும் அந்த குரல் எல்லாம் நடத்தணும்னு சொன்ன அந்த ஒரு குரல்னா ஒரு மணி நேரம் சரியா ஆகும் அப்பதான் இவங்க இதே அர்த்தம் வருது வரு திருக்குறள் போயிடுமே அப்படிங்கற கவலை அப்படி எல்லாம் மாணவர் உலகம் இருந்ததாக கேள்வி ஆசிரியர் உள்ளம் நடத்தியதாக கேள்வி அப்படிதான் இருந்தது சத்தியம் நீங்களா அருமையா இருந்த காலம் எனவே கற்பினால் தன்னை காத்து அதனால இது கற்பி நாள் தன்னை காத்துன்னு சொல்லு விளங்குமா விளங்காது நேயர்களை கம்பராமாயணத்துக்கு கிடைக்கிறோம் எங்கே போகணும் இதோ இப்பொழுது அனுமன் போய் தேடிட்டே போறான் எங்கும் தேடினா இந்த ஒருடம் தான் பாக்கி எங்கே அசோகவனம்தான் பாக்கி போறான் என்ன எங்க பிராத்திய எங்குமே காணாம் இந்த ஒரு இடம் இங்கேயும் காணல நல்ல பிரம்மச்சாரி இல்ல வலிமைக்கு வலிமை பிரம்மச்சாரிக்கு பிரம்மச்சாரி அனுமன் அல்லவா தங்கம் தங்கம் அல்ல அல்ல அதனால போ நுழையும் போது நின்ற இம்மணி மலச்சோலையை மறுவி தேடி இவ்வழிகாண்பேல் திருமன் திருமை கம்பர்ல இந்த ஒரடம் பாக்கி இருக்குது இதுல போய் எங்க அம்மையை பார்த்துட்டேன் என்னுடைய சிறுமை நீங்கும் நான் அடியவன் என்பது என்னுடைய சிறுமை நீங்கும் ஏனில் இங்கையும் அங்க பெருமாட்டியை நான் காணவில்லை என்று சொன்னால் பீனர் ஊரியதொன்றில்லை நான் என்ன செய்வேன் ஐயோ பிராட்டியை காணாம் என்று சொல்லுகின்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் இல்லைங்கிற வார்த்தை சொல்ல மாட்டேன் என்ன செய்வேன் ஊடு கண்டீலன் ஏனில் பீனர் ஓரியதொண்டில்லை மாடுவன் இங்கேயும் எங்கள் பிராட்டி இல்லை நான் இறந்து போவேன் எப்படி இறந்து போவேன் சும் இறந்து போட மாட்டேன் இவ்விலங்கல் மேல் இலங்கையை வீட்டி வீடுவன் அப்படியே இந்த இலங்கை தேங்காயை எடுப்பேன் இங்க பக்கத்தில் இருக்கிற அந்த கல்லில் ஓடச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைஞ்சிட்டு உள்ள போன இந்த இடத்திலும் காணவில்லை என்றால் நான் பிராட்டியை கண்டேனல்லேன் என்ற வார்த்தையை சொல்ல போல நான் இறப்பேன் இறந்த அந்த இலங்கையை வச்சுட்டு இறங்க மாட்டேன் இலங்கை அப்படியே நெத்துக்கா மாதிரி இருக்கிற அப்படி மோதி மோதி இடிச்சிட்டு போகுது அந்த அம்மா இவ்வளவு பெரிய அறக்கற்குளத்தில் ஒரே ஒரு அம்மா எப்படி இருக்க முடிஞ்சதுல அதுதான் என்பது இரும்புரை என்பது ஒன்றும் கற்பனும் பான்மையொன்றும் களிநடம் புரியு என்றால் கற்பினால் தன்னை காத்து தற்கொண்டான் பேணி தன்னை கொண்டவனை ரொம்ப அருமையா போற்றணும் எப்படி பண்ணணும் தன்னை கொண்டவனுக்கு உண்டி முதலியவற்றால் பேணி என்ன உண்டினா வரும்போதே மாமியாட்ட கேட்டு வந்து மாமி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படி ஏ சுட சூட சோதனை சப்பாத்தி போட்டு தரணும் இங்க இருக்கணும் இங்க புஸ்து இருக்கணும் அது இருந்து அதுதான் சாப்பிடுவான் அப்படின்னா சொல்லப்படாது பயந்துடுவான் அதனால என் பையன் எல்லாம் எது வேணாலும் சாப்பிடுவான் மண்ணு கூட சாப்பிடுவான் இந்த சப்பாத்தி ரெண்டு பிடிக்கும் அது சுட சுடத்தான் திம்பான் அது சொல்லணும் நாங்க பகுதியில அதுக்கு முன்னே கொஸ்து எல்லாம் வச்சிருக்கேன் ஒரு ஒன்னு கொஸ்து போட்டுக்குவோம் ஒன்னு நெய் போட்டுக்குவோம் ஒன்னு சட்னி வச்சுக்குவான் அப்படி சொல்லுங்க அப்ப என்ன சப்பாத்தி பண்ணா அத்தானுக்கு இது மூணு செய்யணும்னு தெரியுது அதனால தற்கொண்டான் உண்டி முதலையவற்றால் இதெல்லாம் சக்தி சாம்பார்லாம் அதுவார பருமையில நாங்க நடத்துற முன்னாள் சொல்லுவோம் நாங்க எங்களுக்கு சேர் கொடுத்து டேபிள் கொடுத்து பாத்தீன்னு சொல்றான்ல கல்லூரி பேராசிரியரானு அப்படின்னா நாங்க சக்தி சாம்பார் எல்லாம் சேர்த்துக்குவோம் உண்டி முதலியவற்றால் சொற்காத்தினர் சத்தியம் படிக்க படிக்காம எழுதுங்க சொல்லை காத்து சொல்லப்படாது போல தான் கணவன் மேலையும் ஆர்ந்துள்ளது அதனால தன்னையோ தன் கணவனையோக்கூட எந்த காலத்திலயும் லேசாகவோ வெளிச்சமாகவோ அல்லதுக்குள்ளேயோ சொல் சொல்லாத்து தோல்வியில பெண் என்னமோ எழுதனாம இருக்க பின்னால வர தமிழன் படிப்பான் நாடு உருப்பிடும் என்றெல்லாம் நினைத்தான் இருதான் நூற்றாண்டு தெரிஞ்சிருந்தான்னா நான் ஒரே எழுதுலயா தந்துருவான் முருகன் எனவேதான் இங்க பாருங்க இந்த அம்மா என்ன செய்தாலாம் நம்முடைய மங்கைய கருத்தியார் என்ன செய்தார் அதுக்காக சொல்ல வந்த தெங்கமல திருமடந்தை கண்ணி நாடால் தென்னர்கூல படிதீர்த்த தெய்வப்பாவை அதுக்காக சொல்ல வந்த இந்த அம்மா மட்டும் இவ்வளவு பொறுமையும் அருமையும் கொண்டு தன்னுடைய கணவனை மீண்டும் சைவ சமயத்தில் திருத்தியிடாவிட்டால் இந்த பாண்டியர் குலத்தில் ஒரு பழி ஏற்பட்டு பாண்டியர் கூட என்னைக்கு சைவமா இருந்தது இந்த பாண்டியன் அப்போ தான் எந்த கணவனை மணந்தாரும் அந்த கணவன் காலத்தில் ஒரு பெரிய பழி ஏற்பட்டு அந்த பழியை இந்த அம்மா அகற்றி தயசார்ந்த சொற்காத்து தோடுவிலால் பெண் பங்கேற்கிறது யார் தனக்கு படி இல்ல தன் கணவனாருக்கு படி வந்துடும் தன் கணவனாருடைய குலத்துக்கே படி வந்துருந்தேன் அதனால தன்னுடைய தென்னர்குல படி தீர்த்த தெய்வப்பாவை எங்கள் வீரான் தன்பயர்கோன் அருளினாலே இருந்தமிழ்நாடு நீக்கி பாருங்க ஞானசம்பந்தர் ஞாபகத்துக்குமா ஞானசம்பந்தர் அருளினை கொண்டு இந்த நாட்டில ஏற்பட்ட தீங்கையும் நீக்கினார் என்ன தீங்கு தமிழருடைய தீங்கு அல்லதான் அந்த தீங்கையும் நீக்கி தங்கள் பொங்கோழி பெண் திருநீரு பரப்பினாரை நடுப்பணவனால் கூட இருந்ததில்லை இந்த பெருமானால் திருநீரும் அணியப்பட்டு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு குதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு திண்டுகள் வாய்வைப் பங்கல் திரு ஆழவாய் திருநீர் எந்த அருமையான எனவே அந்த திருவெண்ணீற்றை அரசனும் அந்த நாடும் பின்பற்றியதென்றால் இந்த அம்மா வரலாம் அதனால அப்படி பரப்பினாரை போற்றுவார் கடல் எம்மால் போற்றலான யாரெல்லாம் மங்கையரை போற்றுகிறார்களோ அவர்கள் திருவடியை நான் வணங்குறேன் எங்கெல்லாம் போற்றுகிறார்களோ அவர் திருவடியை நான் பூசுர சூழாமணியாம் புகலி வேந்தர் கோனக ஞானம் பொழிந்த புனித வாக்கால் தேசல் புதிய பாடல் பெரும் தவத்தினாரை அருமி பாருங்க இந்த அம்மாவால தானும் திரு ஞான சம்பந்தர் திருவாக்கார் வர முடிஞ்சது தன்னுடைய கணவனாரும் வர முடிஞ்சது அப்ப இவருடைய பெயரையே தன் வாய்நாடு எடுத்து சொல்லுகிறார் யாரு ஞானசம்பந்தர் மங்கையர்கி பழவர் போன் பாவை பரிவளை கை மானி பங்கையச் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள் பரவே பறவை இவங்கெல்லாம் பண்ணாங்கன்னு அருங்க பறவைக்கும் போது பரவே தாலாட்டலாமே ஏன்னா அப்படியெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப அருமையாக ஞான சம்பந்தருடைய திருவாக்கினாலே போட்டப்பெறுகின்ற பாங்கு வந்தது யாருக்கு மங்கேற்கிறது யாருக்கு இதெல்லாம் நினைத்து பார்க்கிறார் கேட்கிறார் இல்லீங்களா எனவே பூசூர சூடாமணியாம் புகழி வேந்தர் கோனக ஞானம் பொடிந்த புனித பாடல் பெரும் தவத்தினாரே அப்புறம் செப்புவதியாம் என் நான் என்ன சொல்ல போறேன் ஞானசம்பந்த போடப்பட்டார் கைவரிக்கிறார் நாம என்ன சொல்றதுக்கு செயற்கிலாரே கைவரிப்பார் என்றால் நாம் என்ன சொல்ல முடியும் தென்னர் போமான் மாதில் புகழ் நெடுமாறன் தனக்கு சைவடி துணையாயி அடாராம் அந்த கணவனாருக்கு மனைவியா இருந்தார் துணைவியாயிருந்தார் என்ன எதிர்க்கு கேட்ட ஏதோ உணவுக்கோ மற்ற அந்த மாதிரி உடல்நிலைக்கோ அதற்காக துணையா இல்லை சைவ வழி துணையாயி பிற சமயம் சென்று மீண்டும் இந்த சமயத்தை சாரவும் சார்ந்த அந்த நெறியை தொடர்ந்து போற்றவும் துணையாக இருந்தான் வாழ்க்கை துணை நலம் என்று திருவள்ளுவர் அம்மாவை பேர் வச்சார் நீ வாழ்க்கை துணை நலத்தால் அந்த அவன் நன்மை பெறுகிறான் பாஞ்சி இப்படியெல்லாம் இருந்து உதவிய பெருமாட்டியை மூன்று பாட்டு சொல்றாரு அருமையான பாடு நெடுங்காலம் மன்னிப்பின்னை ஆசில் நெறி அவரோடும் கூட ஈசர் அடிநில அமர்ந்திருக்க அருடும் பெற்றார் அருமை தனது கணவனாரோடு கூட தாமும் சென்று இறைவருமாகவே அவர் நின்ற செய்ய நடுமாற அடியார்க்கும் அடியேன் என்றும் இவர் மங்கையக்கரசி இவருடைய திருவடிக்கு அடியேன் இப்படியெல்லாம் போற்றப்பெற்று ரெண்டு பேருமே தெருவடி நிறுத்தாணலாம் வருையா தெய்வ பொன்னி வளம் பெருக்கலர் வளவர் குளம்பெருக்கும் தங்கள் திருநாடு போல் செடிய தென்னர் நாடு சீர்விளக்கும் செய்ய சீரடிகள் போற்றி எப்படி பிறந்த இடத்துக்கு இந்த அம்மா மகிழ்ச்சி தந்தாலும் அதுபோல பூந்த இடத்துக்கு மகிழ்ச்சி தந்தாலும் பெண்களுக்கு ரெண்டு விதமான பொறுப்பு பிறந்த இடத்துல இருக்கிற அந்த கௌரவமும் கூட விட்டுக் கொடுக்கூடாது பூந்த இடத்துல இருக்கிற கௌரவமும் விட்டுக் கொடுக்கக்கூடாது அதை அப்படி அவர் மனந்த நாடு தன் பாண்டி நாடு இருநாட்டுக்கும் அருமையா இருந்தாங்களாம் அடிகள் போற்றி மனந்த நாடு தன் பாண்டி நாடு இருநாட்டுக்கும் அருமையா இருந்தாங்களாம் இப்படி இருந்த பெருமாள் செய்ய சீரடிகள் போற்றி அந்த பெருமாட்டினுடைய திருவடிகளை வணங்கி ஒரு நாளும் தன் செயலில் வலுவாதன்பிற்கு உடைகீழும் கோபனமும் பெருநாமைச்சாரியர் நம் குளத்தில் வந்த பெருந்தகையார் நேசத்திறம் பேசலுற்றம் நேச நான் சொல்றேன்